வணக்கம் அக்டோபர் 22, இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அமெரிக்க அரசனால் வழங்கப்படும் சிறந்த ராணுவ தளபதிக்கான லெஜெண்ட் ஆப் மெரிட் அவார்டு விருது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான விருது தல்பீர் சிங் கார்க் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது இரண்டு தெற்காசிய கூட்டமைப்பின் சார்பில் பதினைந்து வயதுக்கு பெண்களுக்கான சாம்பியன்ஷிப் போட்டியை வென்ற நாடு இந்தியா மூன்று ஜகார்த்தா ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் பிரிவில் பத்து மீட்டர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற வீரர் தீபக் குமார் நான்கு டபிள்யூஹெச்ஓ வேர்ல்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனத்தின் சார்பாக உலக புகையிலே இல்லா ஆளுக்கான இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான விருது எஸ் கே என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று கணினியின் செயல்பாட்டு பொருளான விண்டோஸ் நைன்டி எந்த தினத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது இரண்டு சென்னை தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது மூன்று யுபா அதாவது யூ எஃப் எஃப் ஏ யுபா ஜனாதிபதி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது நான்கு இருபதாவது சர்வதேச கடல் உணவு மற்றும் தொழில்நுட்ப கண்காட்சி எங்கு நடைபெற்றது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி